வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று திரு மெர்வின் அவர்கள் எழுதியுள்ள தீர்மானம் வெற்றியின் தன்மானம் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் வெறும் உணர்ச்சிக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் அறிவிற்கும் இடம் கொடுத்து நாம் வேலையை செய்ய தொடங்க வேண்டும் அறிவோடு பயன்படுத்தாத ஆர்வமும் முயற்சியும் வெற்றியை தராது எனவே நாம் தேர்ந்தெடுக்கும் வேலை செய்யக்கூடியதா செய்ய முடியாததா என்பதை விட அதனை செய்ய முடியும் என்று நாம் நம்புகிறோமா நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளதா என்பதனை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் தேர்ந்தெடுக்கும் வேலையை பற்றி ஆலோசனையை கேட்க வேண்டும் என்று தோன்றினால் கேட்பதில் தவறில்லை ஆனால் பிறர் ஆலோசனையை கேட்பதில் அதனை பின்பற்றுவதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்மை விட அதிக நாட்கள் வாழ்ந்தவர்களுக்கு நம்மை விட அனுபவம் அதிகம் இருக்கவே செய்யும் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஒப்படைத்து வேலையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி ஆராய்ந்த பின்பு நம்மால் செய்ய முடியும் நம்முடைய அறிவினால் வெற்றியை அடைய முடியும் என்று நம்பினால் அந்த நம்பிக்கை நம் உள்ளத்தில் உறுதியாக அமைந்துவிட்டால் அதனை செய்வதில் நாம் ஆலம் தாழ்த்தக்கூடாது அப்படி நாம் நம்பிக்கையோடு உறுதி கொள்ளாவிட்டால் அதில் நாம் துணிந்து செயலாற்ற அறிவோடு ஆராய்ந்து தீர்மானிக்க வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டிய வேலையில் எதிர்ப்படும் இடையூறுகளை பெரிதப்படுத்தி மனத்தை நோகடித்துவிடக்கூடாது ஆராயாமல் தேர்ந்தெடுப்பது ஒருவகை தீமையானால் இது இன்னொரு வகை தீமையாகும் இப்படி எடுத்ததற்கெல்லாம் அளவுக்கு அதிகமான எச்சரிக்கையுடன் சிந்தித்து ஒரு செயலையும் செய்யாமல் இருந்து ஆழமான ஆராய்ச்சியில் இறங்கிவிடக்கூடாது எந்த வேலையிலும் சாதகமும் பாதகமும் உண்டு பாதகமே அதிகமாக இருக்கும் என்ற ஆராய்ச்சியில் இறங்கி முடிவில் ஒன்றுமே செய்யாமல் இருந்துவிடக்கூடாது சுருக்கமாக சொன்னால் நம்மால் வேலையை செய்ய முடியும் என்னும் மனநிலையை நாம் வளர்த்துக் வேண்டும் இதுதான் உயர்ந்த நிலை இந்த விதமான மனநிலையை பெற்றிருந்தவர்கள்தான் உலகின் உன்னதமானவர்களாக மாறியிருக்கிறார்கள் முயற்சியில் வெள்ள வேண்டும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் எண்ணினால் இயலும் என்று எண்ணி துணிந்து இறங்கி செயல்படுவது அவசியமாகும் முயற்சியை தொடங்கும் முன் அதன் சாதக பாதகங்களை நாமும் ஆராய்ந்து பார்த்து அவசியமானால் பிறரிடம் ஆலோசனை கேட்டு அதன்பின் நாம் ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும் அவ்விதம் தீர்மானத்திற்கு வருவதற்காக நாம் எடுத்துக்கொள்ளும் காலம் வீணாக கழிக்கப்பட்டது அல்ல ஒருமுறைக்கு பத்து முறை சிந்தித்து பார்க்கலாம் அப்படி சிந்தித்து பார்த்தபின் மனக்குழப்பத்திலேயே காலத்தை கடத்தாமல் ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும் தீர்மானத்திற்கு வந்துவிட்ட பின்பு இடையில் என்னதான் நேர்ந்தாலும் தளர்ந்துவிடக்கூடாது நம்மை பற்றி நாமே தீர்க்கமாக புரிந்து கொண்டு நம்முடைய ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அடிப்படை தகுதி இதுதான் என்பதை மறுப்பதற்கில்லை வாழ்க்கை பாதையில் எந்த நோக்கத்துடன் நடைபெறுகிறோம் என்பது நமக்கு திட்டவட்டமாக தெரிந்திருக்க வேண்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் யோசித்து பார்த்துக்கொள் ஆனால் தீர்மானித்து விட்டாயானால் அது இறுதி முடிவாக இருக்கட்டும் என்கிறார் சைரஸ் என்ற அறிஞர் நல்ல குறிக்கோளை கொண்டு அதனை அடைவது என்று தீர்மானம் செய்து கொண்டவர் முக்கிய தடையை வென்றுவிட்டார் அந்த தீர்மானம் அவருக்கு துன்பங்களை விளக்க பாதைகளை காட்ட நெஞ்சில் துணிவு அளிக்க பலவீன நெய்யில் பலம் அளிக்கிறார் எட்வர்ட்ஸ் தீர்மானம் பாதி வெற்றியாகும் நான் ஒரு வழக்கறிஞனாக மாற தீர்மானம் செய்துவிட்டேன் என்று ஆப்ரஹாம் லிங்கனிடம் ஒரு இளைஞன் கூறியதும் நீ இப்பொழுதே வழக்கறிஞர்தான் எப்படி என்றால் தீர்மானத்திற்கு வந்துவிட்ட போதே பாதி வழக்கறிஞனாக ஆகிவிட்டாய் என்று லிங்கன் இளைஞரிடம் கூறினார் தீர்மானம் வெற்றியை நிச்சயப்படுத்துகிறது உறுதியாக தீர்மானித்துவிட்ட பின்பு அதனை அடையாமல் இருக்க முடியாது எதிர்ப்படும் இன்னல் இடர் எதிர்ப்பு தடை எல்லாம் உறுதியான தீர்மானத்தின் முன் அடிபணிந்து விடும் தீர்மானம் வெற்றியின் தன்மானம் நன்றி வணக்கம்